வணக்கம் நற்றிணையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அனு கீர்த்தனா முடியும் என்று நம்புவோர்க்கு எதுவும் முடியும் ஆம் முடியும் என்று நம்புவோர்க்கு எதுவும் முடியும் என்கிறார் வர்ஜில் நன்றி வணக்கம்